அனைவருக்கும் வணக்கங்கள் அடியேன் பிரபஞ்சநாதன் பேசுகின்றேன் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரபிரமஸ்வரூபமே அண்ட சராசரங்களிலும் பிண்டத்திலும் எங்கும் எதிலும் நீக்க மர நிறைந்து பரவியுள்ளது அந்த பறவெளி தத்துவமே வெட்டவெளி தத்துவமே சத்தியம் இந்த ஜகத் வித்யா என்பதைத்தான் சாஸ்திரம் மகா வாக்கியமாக உபதேசிக்கின்றோம் இந்த பாரத தேசத்திலே மனிதர்களாகிய நாம் இந்தியர்கள் என்று பெருமிதம் கொள்வதின் மிகப்பெரிய வரப்பிரசாதமே நம்முடைய பண்டைய ரிஷிகளின் ஸ்வதேசி தத்துவம்தான் பிரேம் பிரகாசமாகிய பரஞ்சோதி வடிவம் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு உணர்வுமயமாக உயிராக அந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை எடுத்துக் கூறியவர்கள்தான் நம் இந்தியர்கள் இந்த தர்மத்துக்கு சனாதன தர்மம் என்று நம் சாஸ்திரம் கூறுகின்றது அத்தகைய சனாதன தர்மத்தின் வழிவந்த சத்திய புருஷர்களாகிய நம்முடைய இந்திய மக்கள் இந்தியர்களாக பிறந்திருக்கின்றோம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றனர் இந்த ஒரு தான் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கின்றது இந்த உலகத்திலே தோன்றிய எந்த மதங்களும் நீ இறைவனாகவே இருக்கின்றாய் என்று கூறவே கிடையாது ஆனால் நம்முடைய சனாதன தர்மம் மட்டுமே நம்மை நமக்கு காட்டி கொடுக்கின்றது அது வேதத்தின் மகா வாக்கியம் தத்துவம் அசி என்று உபதேசிக்கின்றது தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று எடுத்து கூறுகின்றது எல்லையெல்லா அந்த அகண்ட பிரம்மாண்டம் இந்த பிரபஞ்சம் வெட்டு வெளியில்தான் மிதக்கிக் கொண்டிருக்கின்றது இது விஞ்ஞானம் பிரபஞ்சம் கேலக்ஸி பிளானட்ஸ் கோள்கள் என்று எப்படி வேண்டுமானாலும் மொழி மாற்றத்தினாலோ நாமரூபங்களினாலோ அழைத்து கொண்டாலும் கூட நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மஸ்வரூபமாகவே வெட்டவெளி பரவெளி எங்கும் பரவி இருக்கின்றது அந்த பராகாசம் மகாகாசமே ஒவ்வொரு தேகத்திற்குள்ளும் சித்தாகாசமாக ஊடுருவி இருக்கின்றது சித்தாகாசம் என்றால் சித்தென்பதை அறிவு என்று சாஸ்திரம் கூறுவதனாலே அறிவு ஆகாசமாக இந்த வெட்டவெளி காணப்படுகின்றது என்பதைத்தான் நம்முடைய பண்டைய ரிஷிகள் சாஸ்திரங்களின் வாயிலாக எடுத்து கூறினார்கள் அந்த சித்தென்ற அறிவு ஒரு அறிவு தாவரங்கள் முதல் ஆறு அறிவு கொண்ட மனிதன் வரை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பறவெளியின் அறிவு பிரமாண்டம் எல்லையற்றது இவ்வாறு படைக்கப்பட்ட இந்த உபாதிகளான உடல்களிலே ஒரு அறிவு கொண்டு ஐந்து அறிவு மிருகங்கள் வரை தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியவே முடியாது ஆனால் ஆறாம் அறிவு கொண்ட மனித பிறவி மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை கொண்டு தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள முடியும் அந்த விசாரணை அவனுடைய மனதினால்தான் மேற்கொள்ளவும் முடியும் நம்முடைய தர்மம் மனித மனத்தை மகத்தானதாக போற்றுகின்றது ஏன் அவ்வாறு போற்றுகின்றது என்றால் இந்த மனித மனம்தான் அந்த மகத்தான பரபிரமத்தின் பிரதிபிம்பம் என்கின்றது எவ்வாறு சூரியனானது கீழே தெரிகின்ற நீர்நிலைகளிலே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது பல சூரியன்களாக அவ்வாறு ஒரே அறிவு தான் பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளான உடல்களை பொறுத்து பலவாறாக காணப்படுகின்றது அதாவது சூரிய பிரகாசம் நல்ல நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற பொழுது தெளிவாகவும் கலங்கிய குட்டைகளிலே காணப்படுகின்ற பொழுது தெளிவற்றதாகவும் இருப்பது போன்று அகண்ட பிரம்மமாகிய அந்த பேரறிவு உபாதியில் பிரகாசிக்கின்ற பொழுது தாவரங்களில் ஒரு அறிவாகவும் மனிதனில் ஆறறிவாகவும் பிரகாசிக்கின்றது அவ்வாறு பிரகாசிக்கின்ற அந்த அறிவை யார் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவன்தான் மனித பிறவியின் மகத்துவம் அறிந்த மகத்தானவன் என்கின்றது மகாவாக்கியம் அத்தகைய அறிவுஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நானாகவே இருக்கிறேன் என்று தன் உணர்வின் வாயிலாக யார் ஒருவர் அறிந்து கொள்கின்றாரோ அவரே பிறவா பெருநிலை என்ற பெருமிதத்தையும் அடைகின்றார் நம்முடைய தர்மம் மட்டும்தான் பிறவா பெருநிலை என்பதை பற்றியும் எடுத்துக் கூறுகின்றது எது பிறப்பதில்லை எது இறப்பதில்லை என்று கேட்டால் எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற அந்த ஏக பொருளாகிய சச்சிதானந்த சுரூபமாகிய வெட்ட பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படியானால் பிறப்பு இறப்பு யாருக்கு என்றால் வந்து போகின்ற உடல்களுக்குத்தானே இருக்கிறதே தவிர அகண்டத்திற்கு என்றுமே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவ்வாறு வந்து போகின்ற உபாதிகளான இந்த உடல்களிலே மனித உடலுக்குள் அந்த அறிவு பிரகாசிக்கின்ற பொழுது எந்த மனம் மனித மனம் தன்னை அறிந்து கொள்கின்றதோ அந்த மனம் மீண்டும் மனித உடலோ மிருக உடலோ எடுப்பதில்லை பிறப்பதில்லை என்பதைத்தான் நம்முடைய வேதம் எடுத்து கூறுகின்ற எளிய விஷயமாகவும் இருக்கிறது இந்த அற்புதமான விஷயத்தை அறிவுபூர்வமான விஷயத்தை அன்றைய ரிஷிகள் அறிந்து இந்த அகிலம் முழுவதும் கொண்டு சேர்த்தார்கள் அதை அறிந்து கொண்ட அநேக ஞானிகள் அஜானத்திலிருந்து விலகி அந்த அகண்ட அறிவாகவே இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அறிந்து கொண்டார்கள் எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்று சாஸ்திரத்தில் எடுத்துரைத்தார்கள் ஆனால் இடையில் வந்த மற்ற தேசத்தவர்களின் படையெடுப்பின் காரணமாகவும் ஆட்சியின் காரணமாகவும் அநேக அறியாமைகளில் நம் பாரத செக்கிக்கொண்டது. அதில் கல்வி முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்மை மட்டமான மனிதர்களாக மாற்றிவிட்டது அதன் அடிப்படையிலே இன்றைய மனித சூழல் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே இந்த மட்டமான அறிவில் விளைந்ததுதான் என்று எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் அறிவியல் முன்னேற்றம் ஆன்மாவை அறிவதற்காகத்தான் என்பதை அறியாத அநேகரும் அதை ஏதோ ஆடம்பரத்தை அனுபவிப்பதற்காக என்று அறிந்து கொண்டு பல்வேறு தகாத காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்து இந்த சமுதாயத்தை சீர்குலைத்து வருகிறார்கள் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே உணவு சக்கரத்தின் அடிப்படையிலேயே தான் இந்த பிரபஞ்சத்தில் சுழல்கின்றது என்ற உண்மையை அறிய முடியாத அப்பாவி ஜனங்கள் மற்ற உடல்களுக்கு கேடுகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை பஞ்சபூதங்களின் அடிப்படையிலே படைக்கப்பட்டிருப்பதினாலே இவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த பிரபஞ்சத்திலே இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நம்முடைய சாஸ்திரம் எடுத்து கூற வருகிறது அதன் அடிப்படையிலே ஒரு தாவரம் மண்ணிலே வளர வேண்டுமானால் அந்த மண்ணில் உள்ள எல்லாம் எடுத்துக்கொண்டு செடிகளாகவும் கொடிகளாகவும் மரங்களாகவும் வளர்ந்து வருகின்றன அந்த செடிகளை உண்டு வாழ்கின்ற புழு பூச்சிகள் போன்ற இரண்டாம் அறிவு உடைய ஜீவராசிகளை மூன்றாம் அறிவுடைய ஓணான் பள்ளி போன்ற ஜீவராசிகள் உண்டு உயிர் வாழ்கின்றன அந்த பள்ளி ஓணான் போன்ற ஜீவராசிகளை நான்கறிவு கொண்ட பறவைகள் உண்ணுகின்றன அந்த செடிகொடிகள் பூச்சி புழுக்கள் பறவைகள் போன்றவைகளை ஐந்தறிவு கொண்ட மிருகங்களும் உண்ணுகின்றன ஆறறிவு படைத்த மனிதனோ அனைதையும் உண்ணுகின்றான் அவ்வாறு உண்டு உடல் வளர்த்த மனிதனை இறுதியில் இந்த மண்ணுக்குள் புதைக்கின்ற பொழுது மீண்டும் அந்த மண்ணுக்குள் மக்கி அவன் அந்த மண்ணிலிருந்து இந்த செடி கொடிகளுக்கு தாவரங்களுக்கு உணவாக இந்த மனிதன் மாறிவிடுகின்றான் ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு உணவு சக்கரம் தான் இங்கு சுழல்கின்றதே தவிர வேறு ஒன்றும் இங்கு நடப்பதில்லை என்பதை ஒருவர் எளிதாக உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்கள் உணவை பறித்து வாழ மாட்டார்கள் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டு வாழ்வார்கள் இதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் போதிக்கின்றது வசுதெய்வ குடும்பகம் என்கின்றது நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்று எடுத்துரைக்கின்றது இவ்வாறு எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒருவருக்கு உதவி செய்து இறுதியில் இந்த உடலை ஒருவருக்கு ஒருவர் உணவாக கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதுதான் தர்மம் என்று சாஸ்திரம் பறைசாற்றுகிறது அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய வலிமையும் கூட இதை அறியாத இன்றைய இளைஞர்களும் கல்வியாளர்களும் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு மனம் போன போக்கிலே அந்த மகத்தான பரம்பொருளை அறியாமல் அற்ப பொருட்களை நோக்கி பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பெயராசை கொண்ட சில பெரும் கூட்டங்கள் இன்று தனிமனித சுதந்திரத்தை பறித்துவிட்டது அதன் அடிப்படையிலே எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றங்கள் இன்று வளர்ந்து வந்திருந்தாலும் அந்த துறையிலே மருத்துவம் என்ற ஒரு மிகப்பெரிய துறை மனித சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தாலும் அதிலே ஆங்கில மருத்துவம் என்ற மருத்துவ முறையின் வாயிலாக உயிரினங்கள் பிழைத்துக் அதிலும் சில தீயவர்கள் உள்ளே நுழைந்து இன்று நம்முடைய மனித சமுதாயத்திற்கு சீர்கேடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நோய் வருவதற்கு முன்பாகவே அந்த நோயை தடுக்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்து அந்த மனிதர்களை பரிசோதனை எலிகளாக மாற்றி பரிசோதித்து பார்க்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய நூற்றாண்டிலே நோய்களுக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம் இந்த அறிவியல் வளர்ச்சியினாலே எவ்வளவு கொடுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அறிவியல் வளர்ச்சி நம்ம எல்லாம் அழிவை நோக்கி கொண்டு செல்கின்றது என்பதை கூட அறிய முடியாத அளவிற்கு அறியாமையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றான் ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்பதை அறிய முடியாமல் அற்ப பணத்திலும் பொருள்களிலும் இருக்கின்றது என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றான் இவ்வாறு ஓடி ஓடி அவன் இறுதியில் என்ன நிலையை அடைந்தான் என்று பார்த்தால் அறியாமையில்தான் மரணத்தை அடைகின்றான் மீண்டும் அவன் ஆசையின் காரணமாக அநேக உடல்களை எடுத்து எடுத்து தம்சாரம் என்கின்ற பிறவி சக்கரத்திலே சிக்கி சீரழிகின்றான் இந்த பிறவி பெருங்கடலை யார் நீந்துவார்கள் யாரால் நீந்த முடியாது என்பதைத்தான் திருவள்ளுவரும் தனது திருக்குறளிலே மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கின்றார் இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலில் நீந்த வேண்டுமானால் அதற்கு ஒரு தோணி அவசியம் அல்லவா எவ்வளவு நேரம் கைகளினாலேயே நீந்தி கரை சேர முடியும் ஆக அந்த தோணியாகத்தான் இறைவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான் அறிவாகவே நம் உள்ளே இருக்கின்றான் அப்படி கிடைத்த அந்த பேரறிவின் பெருமிதத்தை எவன் ஒருவன் தன்னுள் உணர்ந்து கொள்கின்றானோ அவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த அறிவாகவே நான் தான் இருக்கின்றேன் தாவரங்களிலே ஓரறிவு கொண்ட உபாதிகளாகவும் மிருகங்களிலே ஐந்தறிவு கொண்ட உபாதிகளாகவும் தான் அந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை எளிதாக அறிந்து கொள்கின்றான் அப்படிப்பட்டவன் எங்கும் எதிலும் நீக்கமடைந்திருக்கின்ற அந்த ஏக பொருளை தன்னுள் தானாய் தனக்குள் வெளியிலும் எங்கும் எதிலும் கண்டு வேரானந்தம் கொள்கின்றான் இதைத்தான் நம்முடைய தர்மத்திலே தோன்றிய பிரகலாத மகரிஷி இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று எடுத்துக் கூறுகின்றார் அவர் அந்த வெட்டவெளி தத்துவத்தை ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி இருப்பதை அவர் எடுத்துக் கூறுவதை இன்றைய ஆன்மீகமும் அறியாமையினாலே மதங்களுக்குள்ளே இறைவனை புகுத்தி ஜாதித்வேசங்களில் இறைவனை புகுத்தி சமயங்களிலே இறைவனை புகுத்தி எத்தனையோ இடர்பாடுகளை இந்த மனித சமுதாயத்திற்கு உண்டாக்கிவிட்டது இறைவனிலே இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் எல்லாம் மதங்களின் அடிப்படையிலேயும் சமயங்களின் அடிப்படையிலேயும் எழுந்து அதில் பல்வேறு சமய சண்டைகளையும் நாம் பார்த்துள்ளோம் வரலாற்றில் அறியப்பட்டுள்ளது நம்முடைய தர்மத்தில் தோன்றிய வைணவ சம்பிரதாயங்களும் தெய்வ சம்பிரதாயங்களும் கூட மோதிக்கொண்ட வரலாற்று நிகழ்வுகளை நாம் படித்திருக்கின்றோம் இவர்களெல்லாம் மனித அறிவை அறிய முடியாமல் அறியாமையில் உள்ள சில அஜானிகளாலே இந்த சமுதாயத்திற்கு பரப்பப்பட்டது அதனால் தன்னை தான் யார் என்று அறிய முடியாத அறியாமையிலேயே மனித மனம் மயக்கத்தில் சித்தி சீரழிப்பு அந்த சீரழிவின் காரணமாக இன்றைய மருத்துவத்துறையின் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்று கூறிக்கொண்டு பல்வேறு நோய்களுக்கு வித்திடக்கூடிய விதைகளை சமுதாயத்திலே பரப்பிக்கொண்டு மருந்து என்ற பெயரிலே மக்களை பரிசோதனை எலிகளாக மாற்றிக்கொண்டு அந்த மருந்தை கட்டாயமாக செழித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களையும் ஏற்றிக்கொண்டு மிக மோசமான சூழலை நாம் சந்திக்கின்றோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களாட்சி என்பது தனிமனித சுதந்திரத்தின் அடிப்படையிலே உண்டாக்கப்பட்டது நாம் தற்பொழுது அடைந்திருக்கின்ற இந்த சுதந்திரம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையிலே இந்த ஊசியை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதற்கு ஒப்பாகும் தனிமனித சுதந்திரம் பறிக்கப்படுமானால் அகர்க்கப்படுமானால் அந்த மனிதன் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று சுவாமி விவேகானந்தர் எடுத்திருக்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு மகான்களும் தனிமனித சுதந்திரம் என்பது அவனது சுயத்தில் இருக்கிறது என்பதை எதிர்த்து இந்த பாரத தேசத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூற வருகின்ற மிகப்பெரிய உண்மை ரகசியம் என்னவென்றால் நீ அந்த சாட்சா பரபிரம்மஸ்வரூபம் அதுவே உன்னுடைய சுயஸ்வரூபம் அதுதான் நீ நீ தான் அது என்று எளிதாக எடுத்திருக்கின்றார் அந்த பேரறிவின் பெருமிதத்தை அறியாக அறியாமை கொண்ட ஜனங்கள் இறைவன் வேறெங்கோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவனிடம் எண்ணற்ற கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து உயரமாக வேண்டிக்கொள்கின்றார்கள் எனக்கு இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் எனக்கு இப்படி செல்வம் வர வேண்டும் நான் இப்படி படிக்க வேண்டும் என்றெல்லாம் பேராசிக்கொண்டு அந்த பேச்சை அறியாமல் புறத்திலையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் யார் ஒருவர் தன்னுள்ளே அந்த தனித்துவமான அரிய பரம்பொருளை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உணர்வு மயமாக இருந்தாலும் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்கின்ற உன்னத உடலை மனித உடல் மட்டுமே வெற்றி என்பதை எத்தனையோ பெரியவர்கள் எடுத்துத் அந்த உணர்வை உணரக்கூட முடியாத அளவிற்கு மனிதன் மனதிலே சுத்திக் கொண்டு மயக்கத்திலே மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதிலும் பணத்தை நோக்கி மனத்தை திருப்பிக் யார் ஒருவன் புறத்தை நோக்கி செல்வதை தவிர்த்து அகத்திலே உள்ளே திரும்பி தன்னுள்ளே இருக்கின்ற அந்த அகண்டத்தை அறிந்து கொள்கின்றானோ அவன் தான் உள்ளதை குண்டத்தில் காண்கின்றான் அப்படிப்பட்டவனே அறிணனாகவும் போற்றப்படுகின்றான் அந்த அகண்ட அறிவே இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருப்பதனாலே ராயில் இந்த உடல் உண்டாக்கப்பட்டதிலிருந்து இந்த உடல் மதியும் வரை அந்த அதிகற்புதறிவு மட்டும்தான் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிய மறுக்கின்றான் யோசித்து பாருங்கள் புறத்திலிருந்து உண்ணக்கூடிய உணவுகள் உணவு சக்கரத்திலே எதுவாக இருப்பினும் அந்த உணவு உடலுக்குள் சென்றவுடனே அது இரத்தமாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் மாற்றுவது யார் என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் ஆனால் மனிதன் அகங்காரத்திலே அந்த உடலிலே மாற்றங்களை உண்டாக்குகின்றேன் நோய்களை தீர்க்கின்றேன் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்ன விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்துவிட்டாலும் மனித உடலின் ரத்தத்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடிந்ததா பேச்சை ரத்தம் கண்டுபிடிக்கப்பட முடிந்ததா முடியாது காரணம் என்ன அது உடலால் உண்டாக்கப்படுவதுதான் சாத்தியமே தவிரப்படுவது சாத்தியமாகவே ஆகாது அந்த இரத்தம் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை உடல் முழுவதும் ஊடுருவி பாய்ந்து உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கின்றது என்றால் அந்த சத்துக்களை அது எங்கிருந்து பெறுகின்றது இந்த உடல் வளர்வதற்குத் தேவையான அந்த உன்னத உயர் சக்தி எந்திருந்து கிடைக்கின்றது இதை ஒவ்வொரு மனிதனும் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஞ்ஞானமும் சரி எல்லாம் அந்த ஏக அறிவின் வெளிப்பாடுதான் ஆனால் அவ்வாறு வெளிப்பட்ட அந்த அறிவு பொக்கிசத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அழியக்கூடிய விஷயங்களிலே பயன்படுத்தி அழிவு பாதையிலே மனிதர்களை அழைத்து செல்லக்கூடாது அன்றைய மன்னர்கள் மதியுக மந்திரிகளை வைத்துக் அவர்களுடைய ஆலோசனைகளின் பேரில் ஆட்சி செய்து வந்தார்கள் ஆட்சி மாற்றத்தில் மக்கள் ஆட்சி தோன்றியவுடன் நாம் தேர்ந்தெடுக்கின்ற மந்திரிகள் எல்லாருமே மடையர்களாக இருப்பதினாலே மக்கள் அநேக தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அப்படிப்பட்ட மந்திரிகள் நமக்கு வைக்கிறார்கள் என்று கேட்டால் நாமும் பணத்திற்கு ஆசைப்பட்டு நம்முடைய பாரத தேசத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவனுக்கு போடக்கூடிய ஓட்டை கூட காசுக்கு விற்கின்றோம் தாயை ஒரு மனிதன் பணத்திற்காக எப்படி விற்க முடியும் யோசித்து பாருங்கள் தன் தாயை ஒருவன் பணம் கொடுக்கிறான் என்பதற்காக விற்கின்றான் என்றால் அவன் மனிதனா பகுத்தறிவு கொண்ட மனிதனா மிருகங்கள் கூட அதை செய்யாது ஆனால் நம்முடைய தாய் தேசத்தை தாய் திருநாட்டை அற்ப பணத்திற்காக ஓட்டுகளை விற்கின்றோம் அந்த ஓட்டிலே அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு ஆசைப்பட்டு தகுதியற்ற தலைவர்களை நாம் அதன் வாயிலாக தேசத்தின் தன்மானத்தை இழந்து தகுதியான கல்வியை கொடுக்க மறந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் லஞ்சம் என்று ஒருவரை ஒருவரை ஏமாற்றிக்கொண்டு பணமே பிரதானம் அதை நோக்கி படியுங்கள் என்ற கல்வியிலே பணத்தை பிரதானமாக காட்டிக்கொண்டு படிக்கின்ற காலத்திலேயே இவனை விட இவன் நன்றாக படிக்க நான் என்ற பொறாமை குணங்களை உண்டாக்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்முடைய தர்மம் உபதேசித்த கல்வி முறைகள் மனிதனை நல்வழிப்படுத்தி தன் சுயத்தை அறிய வைத்து சுதந்திர மனிதனாக அந்த ஏக பொருளாக சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே நீ இருக்கின்றாய் என்பதை எடுத்துக் கூறுவதாக இருந்தது ஆனால் இன்றைய கல்வி முறையோ ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி இன்னல்களை புகுத்தி சுயநலத்தை கொண்டு பேராசி கொண்ட கல்வி முறையாக மாற்றப்பட்டுள்ளது ஆங்கில கலாச்சாரத்திலே புகுத்தப்பட்ட அந்த கல்வி முறை அரசியல்வாதிகளால் மாற்ற மேலும் மேலும் அநேக பக்கிரங்கள் பொருத்திய கல்வி முறையாகவே வளர்ந்து வருகிறது இந்த வளர்ச்சியை நாம் இன்றைய இளைஞர்களிடையே காண முடிகின்றது ஒருத்தருக்கும் ஒருத்தர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை உதவி செய்யும் எண்ணம் இல்லை உத்தவர்களாய் வாழும் நோக்கம் இல்லை ஆகவே இந்த சமுதாயம் சீர்கெட்டு மது மாது சூது என்று பல தவறான போக்கிலே போய்கொண்டிருக்கின்றார்கள் தன் தகுதியை நான் அறிய முடியாமல் மற்றவர்களால் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் முப்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பலமொழிக்கு ஏற்ப அன்று நாம் செய்த தவறான கல்வி பிரச்சனைகளை இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் செய்கின்ற தவறான பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் பல சிக்கல்களை நாம் சந்திக்க இருக்க உள்ளோம் ஆகவே விழித்து வேண்டும் மனிதன் ஒவ்வொருவனும் நான் யார் என்பதை அறிந்து அந்த விழிப்புணர்வோடு விழித்து கொள்ளவேன் யார் ஒருவன் தன்னை அறிந்து தன்னுணர்வில் நிற்கின்றானோ அவன்தான் விழிப்புடைய மனிதனாக கருதப்படுகின்றான் எண்ணற்ற விஷயங்களை நம்முடைய தர்மம் உபதேசித்து இருப்பதை அறியாமல் மனம் போன போக்கில் மனிதர்கள் வாழ்வதை விடுத்து கனிமனித சுதந்திரத்தில் மற்றொருவர் தலையிட முடியாமல் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழ அனுமதித்தாலேயே இந்த நாடு மிகப்பெரிய சுவிச்சத்தை அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்